ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்பலே நம்முடைய தர்மசாஸ்திர கிரந்தங்கள் எவ்வளவு இருக்குது அந்த தர்மசாஸ்திரம் என்னென்ன விஷயங்களையும் நமக்கு காண்பிக்கிறது அதை என்ன விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா நம் தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணின வைத்தியநாத தீக்ஷிதர் அப்படிங்கிற மகான் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை எப்படி நமக்கு பிரித்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம் இந்த ஆறு காண்டங்களாக நமக்கு வைத்தியநாத தீட்சிதருங்கிற மகான் பிரித்து கொடுத்துருக்கார் இந்த ஆறு காண்டங்கள்லேயும் நம்முடைய அனைத்து விதமான தர்மங்களையும் காண்பிச்சிருக்கார் இந்த ஒரு புஸ்தகம்னு இல்லை இது மாதிரி நிறையா புஸ்தகங்கள் இருக்குது தர்மசாஸ்திரத்தில் இந்த நம்ம தட்சிணப் பிரதேசங்களில் முக்கியமாக எடுத்துட்ட கிரந்தம் வைத்தியநாத தீட்சித்தை வைத்தியநாத தீஷிதீயம்னு சொல்லக்கூடியதான தர்மசாஸ்திர கிரந்தம் அப்போது பாக்கியெல்லாம் எடுத்துக்க வேண்டாமான்னு கேட்கப்படாது நாம் வழக்கத்தில் அனைத்து விதமான தர்மசாஸ்திர கிரந்தங்களையும் எடுத்துட்ருக்கோம் இது ஒன்று தான் நமக்கு ரெஃபரன்ஸு பாக்கி எல்லாம் ரெஃபரன்ஸ் இல்லைன்னு ஒதுக்கப்படாது ஏன்னா நாம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் பார்க்குற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸும் ஒவ்வொரு கிரந்தங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே வைத்தியநாத தீக்ஷித்தையும் ஒன்று தான் நமக்கு பிரமாணம் ஆதாரம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கப்படாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோமானால் கல்யாணம் எடுத்துக்கிறோம் இந்த கல்யாணத்தில் இந்த கல்யாணத்தை எட்டு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் பிரித்து காண்பிக்கிறது அஷ்டவித விவாகம்னு எட்டு விதமாக கல்யாணத்தை பிரித்து காண்பிச்சிருக்கா அதில் பிராம விவாகம்ங்கிறது தான் நாம் செய்துன்னு வரும் பிராமம் அப்படின்னா கன்னிகாதானம் பண்ணி பெண்ணனுடைய தகப்பனார் அந்த பெண்ணை தானமாக ஒரு வரனுக்கு தானம் பண்ணுற அந்த வரண் மந்திரம் சொல்லி அந்த பொண்ணை பிரதிகிரகம் பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கன்னிகாதானம் ஆகார வரையிலும் அந்த பொண்ணோ பையனோ பார்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிராமண உள்ள கட்டுப்பாடு ஆனால் இந்நாளில் பார்த்தால் அப்படி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே புண் பார்க்கறதுன்னு இருக்குது பிறகு நிச்சிதார்த்தம்னு பண்ணுறோம் மாலை மாற்றிக்கிறா காசி யாத்திரை போயிட்டு வந்த உடனே மாலை மாற்றிக்கிறாள் இதெல்லாம் கன்னிகாதானத்திற்கு முன்னாடியே வந்துடுறது பிறகு ஊஞ்சல் இதெல்லாம் ஆனப்புறந்தான் கன்னிகாதானமே வருது அப்போது இது பிராமண விவாகத்துக்குள்ளே வரலை அப்போது இது அதர்ம விவாகம் அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஏன்னா தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் நிறைய பேர் இதை நமக்கு செய்து காண்பிச்சுருக்கா அவர்களே தர்மசாஸ்திரத்தை மீறி செய்து காண்பிச்சாளா அப்படின்னா இல்லை அப்போது இதெல்லாம் எப்படி பிராம விவாகமாக ஆறுது அப்படின்னா அதில் தான் ஒரு சூக்மம் இருக்குது வைத்தியநாத தீக்ஷிதர் இந்த எட்டு விதமாக இந்த விவாகத்தை பிரித்து ஒவ்வொரு விவாகத்திற்கும் செய்ய வேண்டிய முறையை நமக்கு காண்பிச்சிருக்கார் அதில் இப்போ மாலை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது காந்தர்வம்னு பெயர் கன்னிகாதானமாக வாங்கிண்டு மாங்கல்யதாரணம் பண்ணுறது அப்படிங்கிறது பிராம விவாகம் இதை ரெண்டையும் தான் நாம் கல்யாணத்தில் பண்ணுறோம் அது எப்படி பிராம விவாகமாக ஆகும் அப்படின்னா இதில் தான் இன்னொரு தர்மசாஸ்திர கிரந்தம் நமக்கு இதை காண்பிக்கிறது ஹேமாத்ரி அப்படின்னு ஒரு தர்மசாஸ்திர கிரந்தம் அதில் சொல்கிற பொழுது பிராமமும் காந்தர்வத்தையும் சேர்த்தும் செய்யலாம் அப்படின்னு காண்பிச்சிருக்கார் அதை தான் நமக்கு மனுஸ்மிருதியும் ஏக்கம் வா பியூபயம் வாபி அப்படின்னு காண்பிக்கிறார் ஒரு விதமான விவாகத்தில் இன்னொரு விதமான விவாகத்தையும் சேர்த்தும் செய்யலாம் அப்படின்னு காண்பிச்சதுனாலே தான் நாம் கன்னிகாதானத்திற்கு முன்னாடியே மாலை மாற்றிக்கிறது இதையெல்லாம் செய்கிறோம் இதுவும் தர்மம்தான் இது அதர்ம விவாகம்னு நாம் முடிவெடுக்கப்படாது வைத்தியநாத தீஷிதர் இந்த விஷயத்தை காண்பிக்கலேங்கிறதுனால அது அதர்மம்னு சொல்லப்படாது அவரே சொல்லியிருக்கார் வைத்தியநாத தீக்ஷிதரே என்ன சொல்கிறார் நாம் சொல்லக்கூ நாம் செய்யக்கூடியதான தர்மங்களை எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் கிரந்தங்களை ஆரம்பிக்கிறார் இப்படி அனைத்து விதமான தர்மசாஸ்திர கிரந்தங்களையும் வச்சுண்டுதான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த விஷயத்தை பல பேர்கள் நிறைய நாட்களாக கேட்டுருக்கா இந்த கன்னிகாதானத்திற்கு முன்னாடியே மாலை மாற்றிக்கிறது சரியாக தவறாக இல்லை தவறு தவறாக இருந்தாலும் நாம் செய்துருக்கோம் அப்படின்லாம் அப்படி சொல்லப்படாது அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இதையெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து விசாரிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய அனுஷ்டானங்களிலே இருக்குது ரெஃபரன்ஸ் தான் நாம் தேடணும் அதற்கு பிரமாணத்தை தான் நாம் தேடணுமே ஒழிய இது சரியாக தவறான ஒரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தீர்மானம் இந்த அளவுக்கு நம்முடைய தர்மசாஸ்திர கிரந்தங்கள் நமக்கு துணை புரியுது அதை நாம் திரு விவாகங்கிற தலைப்பில் பார்க்குறபொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இதை உதாரணத்துக்காக இப்போ கொஞ்சம் பார்த்தோம் ஆகையினாலே நிறைய எல்லா விதமான தர்மசாஸ்திர கிரந்தங்களும் நமக்கு தேவை இது ஒன்றுதான் அப்படின்னு என்றைக்குமே நாம் முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது அப்படி வைத்தியநாத தீஷிதர் என்ன இந்த காண்டங்களை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம் இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு காண்டங்களையும் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஆறு காண்டங்களாக நம்முடைய தர்மசாஸ்திரத்தை பிரித்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமாக பார்த்தோம் அதில் சின்னதாகவும் மிக மிக முக்கியமானதாகவும் உள்ள காண்டம் திச்சி நிர்ணய காண்டம்னு பெயர் அந்த தித்தி நிர்ணய காண்டத்தை தான் இப்போது முதல்ல பார்க்க போகிறோம் ஏன்னா தித்தி நிர்ணய காண்டம் அப்படிங்கிறது என்ன விஷயங்களை சொல்கிறதுன்னா காலத்தை நமக்கு காண்பிக்கிறது எந்தெந்த காரியத்தை எப்போ எப்போ செய்யணும் அப்படிங்கிற காலத்தை நமக்கு சொல்கிறது இந்த தித்தி நிர்ணய காண்டங்கிற பகுதி நாம் எந்த ஒரு காரியத்தை செய்த இருந்தாலும் காலம் சரியானதாக இருக்கணும் இதுதான் தமிழே காலத்தே பயிர் செய் அப்படின்னு தமிழில் சொல்கிற காலம் பார்த்து சாகுபடி பண்ணணும் ஆடிப்பட்டம் தேடி விதை இதெல்லாம் தமிழில் அதாவது சுருக்கமாகவும் நம்மை சிந்திக்கிற அளவுக்கும் இருக்கக்கூடியது தான் பழமொழின்னு பேர் அப்படி வந்தது இதெல்லாம் காலம் பார்த்து சாகுபடி பண்ணணும் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி மாதம் காத்துன்னு இருக்கணும் ஆடி மாதம் வந்தவுடனே சாகுபடியாக ஆரம்பிக்கணும் அப்படி செய்தால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது அப்படி காலம்ங்கிறது அடிப்படையாக நமக்கு மிக மிக தேவை ஆகையினாலே அது நாம் முதல்ல பார்த்து பிறகு நாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் கடைசி வரையிலும் இந்த ஒரு வருஷ காலம் நாம் செய்ய வேண்டிய விரதங்கள் என்னென்ன அதை எந்த காலத்தில் பண்ணணும் அதற்கு பலன் என்ன அதற்குன்னு புராணங்களில் உள்ள சரித்திரங்கள் அப்படின்னு அவ்வளோ க அவ்வளோ விரதங்களுக்கும் நாம் ஒவ்வொன்றாக சரித்திரங்களோடு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இந்த திச்சி நிர்ணய காண்டங்கிறது நம்முடைய காலத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே